حدیث بن عبی طالب அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் சில வேலைகளில் அசருக்கு முன் இரண்டு ரகத்தில் அபோதாவோ ஒன்று இரண்டு ஏழு இரண்டு